சதாவசா அமதாச்சாரிய வந்தேபரம் புதிஸ்கருலயும் நமாவரம் லோக்கம் சங்கராச்சாரியம் சூஸ்ஸும் பாத்தராயணம் சூத்தாஷியதந்தே பகவந்தோ புனப்பு புனஸ்ஸாரோ வை ருக்கன்வர் அந்தோரு தீயோராத் மூதவிபாக்கு வோமவா திணா மூத்த ओम बद्रंकरने बिस्वर्म तमे वैकं जानत आत्मा தமேக்க அனாச்சோ விஞ்ச அமஷ சேத்து அரா இவ ரோத்தியாட் सयेशो அந்தசிரேத்த சரே யமான ஓ மித்தியே தியாய ஆத்மானிவராய தமசரஸ்தூனாவது லைன் முன்னாடி வந்து இன்னொரு ஸ்டெப் முன்னாடி சப்தாஹம் எடுத்துட்டு இருக்கும் வேதாந்த சப்தாகம் அதுல இன்னைக்கு வெற்றிகரமா இரண்டாவது நாள் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அதுவும் நம்ம முக்கியமான டாபிக்கு வந்திருக்கோம் அது என்னன்னா பிரம்மம் சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அதேமா இது வந்து நமக்கு மனப்பாடமா ஆயிருக்கணும் மனப்பாடம் இல்ல அதுதான் நாம இருக்கணும் மனப்பாடம் எதுக்கு ஓகே அதனால அந்த விஷயம் இருக்கலாம் அப்போ அந்த பரமாத்மாவே ஜீவாத்மா இது எவ்வளவு பெரிய டிக்ளரேஷன் இல்லையா எவ்வளவு பெரிய விஷயம் நீ யாருன்னா நீ அந்த பரமாத்மா சொல்ற நம்முடைய அனுபவத்துல அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறது ரெண்டும் வேற வேறையா இருக்கிறது ஓகே இந்த எதிரி நாட்டு ராஜா வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் அப்போ என்ன பண்ணால் அந்த பொண்ணு ராணி மகாராணி ஸோ நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாள் உடனே அவ எஸ்கேப் ஆகி அந்த குழந்தைய பெற்று ஒரு ஆயா கிட்ட கொடுத்துட்டு அவளும் அந்த வாரில் காலம் ஹோல் டீம் அவுட்டு ஓகே எக்ஸப்ட் இந்த குழந்தை இருக்க இது மாத்திரம் பிழைச்சு அது எங்கெங்கோ போய் வளர்ந்து அது வந்து ஆளும் அடையாளம் தெரியாம ஒரு இதில் வளருது ஏழை குடும்பத்தில் வளருது ரொம்ப தரிதிரமான குடும்பத்தில் வளர்ந்து கஞ்சிக்கே கஷ்டம் அப்படி அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வளர்ந்து பட் அம்சம் எப்படி இருக்கிறது ராஜ அம்சம் இருக்கிறது ஓகே அந்த ஆயா அம்மாவுக்கு அந்த குழந்தை மச்ச இருக்கிறது எல்லாம் தெரியும் உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு பெரிய மச்செல்லாம் இருந்ததுன்னு ஓகே இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மந்திரிகள்லாம் உண்மையான மந்திரிகள் ஓகே அந்த காலத்து மந்திரிகள் அதனால எப்படியாவது திருப்பி ராஜாங்கத்தை கைப்பற்றணும் ராஜ விசுவாசம் அதனால திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா படையை திரட்டி என்னதான் இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் வேணும் இல்லையா அதனால தேடி கண்டுபிடிச்ச அந்த ஆயாம கிட்ட பிரசவம் பார்த்தால அந்த ஆயாம கிட்ட வேணும் நான் பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க அப்படி இது எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க தெரியும் சோ அது சத்திரிய ராஜா அது சுபாவத்திலேயே சத்திரிய தன்மை இருக்கும் அதனால என்ன பண்றான்னா கிளு கிழிப்பு எல்லாம் எடுத்துட்டு பொம்மை எல்லாம் இருக்கும் தெரியுங்களே குழந்தைங்களுக்கு அந்த பழைய காலத்துல கூடையில எடுத்துட்டு வருவாங்க இதெல்லாம் பழைய கதை ஓகே இப்ப ஷாப்புக்கு போனோம் அப்பெல்லாம் வந்து அரை நாள் வந்து நிறைய பொம்மை கொடுத்துருவாங்க இதெல்லாம் பொம்மை எல்லாம் இருக்காங்க அந்த பொம்மையெல்லாம் எடுத்துட்டு அதுல ஒரு வீர நல்ல பளிச்சு இருக்க அதையும் அந்த பொம்மையிலோட பொம்மையா வச்சுட்டாங்க குழந்தைங்க சாதாரணமா பொம்மை தான் தேடும் குழந்தைகிட்ட வச்சிருந்த இப்படி வில்லேஜ் வில்லேஜா வில்லேஜ் வில்லேஜா போயிட்டு இருக்கிறது மந்திரி ஒரு ஆளை விட்டு இந்த மாலை யார் எடுக்கிறானோ அந்த குழந்தை கேட்ச் பண்ணிட்டு வாங்கி போகும்போது இந்த கிராமத்தில் வந்து அந்த தரிதிரமான ஏழை குடும்பத்தில் இருக்க அந்த குழந்தை அது இப்படி பார்த்துட்டு இருக்கு தூரக்க போய் போடுறாங்க ஏன்னா இது பொம்மை வாங்கிறதுக்கு சக்தி கிடையாது அவ அம்மா வாங்கி கொடுக்க முடியாது அதனால தூரக்க இருந்து பார்த்திருக்கிறது இவன் போனவன் ரொம்ப வெரி ஷூட் ஏன் நீ மாத்திர அங்க இருக்க நீ ஏதாவது பொம்மை வேணும் எடுத்துக்கோ எங்க அம்மா பைசா கொடுக்க மாட்டா பரவாயில்லையா பரவாயில்ல நீ எடுத்துக்கோடா ஒரு பொம்மை எடுத்துக்கோ நீ என்ன நடத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியா நிஜமா சொல்றீங்களா அம்மா நிஜமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஓடி வந்தான் அப்படி பார்த்தான் பிரமிப்பா டைம் அவனுக்கு வந்து ஒரு ஆள் வந்து எடுத்துக்கோன்னு சொல்றதே பெரிய விஷயம் இல்லையா அதனால ஒரே பிரமிப்பா எல்லா பொம்மையும் பார்க்கிறான் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே இது தெ வந்து இளவரசன ஆச்சு இளவரச பட்டாபிஷேகம் சூட்டியாச்சு ஒரே சந்தோஷம் இவனுக்கு ஒண்ணும் புரியல நேற்று வரைக்கும் அந்த களிமொத்த இருக்கும் கிராமத்துல இந்த களிமொத்த இருக்கும் தெரியுமா உங்களுக்கு கேழ்வருக்கு களி இருக்கும் அதுவே சில சமயம் கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் அப்படி களிமொத்தையை சாப்பிட்டு இருந்தோம் இங்க வந்து பன்னீர் அபிஷேகத்துல பண்ணி சந்தனத்துல இது பண்ணி விசிறி சாம்பரம் விசுறதுக்கு ஒரு நூறு பேரு எழுப்புறதுக்கு ஒரு நூறு பேர் எப்படியா இருக்கான் உனக்கு ஒண்ணும் புரியல சரி என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த வில்லேஜ்ல கோயில் திருவிழா நடக்கும் அங்க வந்து பிரசாதம் கொடுப்பாங்க சக்கர பொங்கல் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்ப இவன் ஓடி போய் அப்பதான் வந்து பிரெஷா சுட சுட சாப்பிட்டு சாதம் சாப்பிடுறது இல்ல சக்கர பொங்கல் சாப்பிடுறது அப்பதான் அவன் வாழ்க்கையில கண்டது ஓகே இத்த பத்து பதினஞ்சு வருஷமா அதுதான் அவன் அனுபவிச்சிருக்கான் அதனால இவன் பவனி வரும்போது ஒரு மாரியம்மன் கோயில்ல அந்த இது இருக்கு அந்த சக்கர கொடுத்துட்டு இருக்கும்போது இவன் சார்ட்ல இருந்து ஒரே குதி குதிச்சான் குதிச்சு ஓடி போய் கியூல நின்று பழைய தோஷம் எவ்வளவு நாலு சம்ஸ்காரம் பதினஞ்சு வருஷம் சம்ஸ்காரமாச்சனால அதுக்கப்புறம் மந்திரி பிரதான நீ இந்த மாரியம்மன் தமிழ்நாட்டிற்கு எல்லா மாரியம்மங்களுக்கும் நீ கொடுக்கலாம் அப்படி சொல்லி வேண்டாமா நீ நிக்க எல்லாம் ஒண்ணு சொத்து அப்படி சொல்லி அவனை கூட்டிட்டு வந்து இது பண்றாங்க புரியிடுதோ இப்போ அவன் ராஜாவானாலும் கையை போய் இயந்திர கதியில தான் இருக்கான் ஏன்னா பழைய சம்ஸ்காரம் இது ஓகே நீ பரமாத்மா நீதா பிரம்மன் நீ தான் ஹோல் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு இன்னும் அசிமுலேஷன் ஆகல சும்மா சொல்றாரு அப்படியே இந்த வேதம் வந்து நமக்கு ரொம்ப பிரியத்தினால ஏதாவது சொல்றதா இல்லப்பா நிஜமாவே நீ பரமாத்மா நீ தான் பிரம்மன் ஹோல் உன்னை வேற ஒன்று இல்லை அப்படின்னு இந்த பண்றதுக்கு முதல்ல ரெகனைஷிப் ஆங்கிறது ரொம்ப நாள் ஆகணும் விஷயம் தேகத்து மேல அபிமானம் வச்சு நான் வந்து மரணத்துக்கு உட்பட்டவன் நான் எல்லைக்கு உட்பட்டவன் நான் வந்து அபூர்ணம் இதையே நினைச்சு நினைச்சு நினைச்சு பழகி பழகி சம்சாரத்திலேயே உழன் இருக்கிறதுனால திடீர்னு இவ்வளவு பெரிய பொக்கேஷன் தெரிஞ்சோடனே நமக்கு ஒன்னும் புரியல அதனால வகுப்புலையும் இவர் சொல்றது சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காரு நானு பேரை கிளாஸுக்கு வர வேண்டியிருக்கு கிளாஸையும் உடம்புல ஓகே இதுவும் ஒரு த்ரில்லிங்கா இருக்கிறது கிளாஸ் அதையும் இடம் ஆனாலும் கூட இதை நம்பவும் முடியல இது இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது நீ வந்து ரெகுலரா வர்றதுக்கு காரணம்னா இதுல ஏதோ த்ரில்லிங் இருக்கு ஓகே சம்பந்தம் இருக்கிறது அதனால வர முடியாது ஆனா அது ஒத்துக்க முடியறதுல இந்த ஒத்துக்க வைக்கிறது தான் நிதித்தியாசனம் அசம்பிளேஷன் பண்ணி டிரான்ஷன் பண்ணணும் பண்ணினாதான் ஜீவன் முக்தி ஆகும் அதற்காக நாம என்ன செய்யணும் மந்திரம் சொல்றது எக்ஸ்டர்னல் இருக்கிற விஷயமும் இன்டர்னல் இருக்கிற வேர் ஒரே பிரம்மத்தை அதிஷ்டானம் பிரம்மன் அப்படி சொன்னது இருக்கிறது இந்த அது போல இன்டர்னல் இருக்கிறது மனசு பிரானன் பத்தி இண்டிகேஷன் கொடுத்தது அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது அதிஷ்டானம் பரபிரம்மன் அது மாத்திர பரபிரமன் எப்படிப்பட்டது தம் ஏவ ஏக்கம் அந்த ஆத்மா தாம்ப அந்த பரபிரம் அது மாத்திர அப்படி சொல்றது ஒன்றுதான் இருக்கிறது சரி இது எப்படி நான் எப்படி ஒத்துக்க முடியும் இது ஒத்துக்கிறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணணும் அது என்ன பயிற்சி கட்டணும் போக முடியும் இது ரெண்டு விஷயத்துல நம்ம செய்ய வேண்டியது ஒன்னு வந்து குவாண்டிட்டி வைஸ் குறைக்கணும் செகண்ட் வந்து குவாலிட்டி குவாண்டிட்டி கண்ட்ரோல் பண்ண அக்க பொருடாது அதை பேசக்கூடாது பேச்ச குறைக்கணும் சொல்லிட்டு அந்த ராத்திரி வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு அம்மா வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வாங்கிடுறோம் உங்க பேச காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பேசுறது ரெக்கார்ட் பண்ணிட்டு ராத்திரி ஒழிச்சல நைட்டு போட்டு பாருங்க காலையிலிருந்து பேசினதெல்லாம் போட்டு என்ன தத்துவம் என்ன பயனுள்ளத பேசிருக்கிறார் போட்டு நமக்கு ஒரு துக்கம் வரும் சம்பந்தம் இல்லாம பேசும் போட்டோம் அந்த வாய்ஸ் கடை தூக்கி போட்டு நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்க நம்ம பெரியவங்க அப்ராட்ல போய் தங்கறதில்லை தங்கிறதுல அக்கிரமமா இருக்கிறது முடிய பக்கத்து கதவு எப்பாத்தி நமக்கு எப்பயும் காலையிலிருந்து ராத்திரி பேசியே பழக்கம் யாருமே பேசல செடி கிட்ட பேசிட்டு இருப்போம் அதனால குவாலிட்டி கண்ட்ரோல் என்னன்னா அந்நியாக வாட்சாக அதாவது ஆத்ம தத்துவத்தை தவிர அந்நியமா பேசக்கூடாது அனாத்மா விஷயத்தை பத்தி பேசக்கூடாது வேண்டாத விஷயத்தை பத்தி பேசக்கூடாது எதுக்கு என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையில்லாத விஷயத்த பேசப்படாது வாக்கு இருக்கணும் அப்படி என்னுடைய வாக்க கண்ட்ரோல் பண்ண அது என்ன பண்றதுதான் ஏஷகா அமிர்தசிய சேது அது பிரிட்ஜியா இருக்கிறது பாலமா இருக்கிறது எதற்கு என்னுடைய சம்சாரத்தை கடற்கறதுக்கான அது பாலமாய ஓகே அதனால அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமைய மிருத்தியோரமா அமிர்தம் கமைய மரணத்திலிருந்து மரணம் இல்லாத வாழ்வுக்கு இட்டுண்டு சொல்லும் அது அந்த மாதிரி போறதா அது அப்போ நம்ம பேச்சு ஆக ஆக நிதித்தியாசனம் வரும் நிதித்தியாசனம் செய்ய செய்ய அசம்பிளேஷன் வரும் அசம்பிளேஷன் ஆக டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆக இவர்தான் அமிர்தசிய புத்தராக ஆக முடியும் அதுதான் இந்த சொன்னது இது வந்து அஞ்சில சொல்லி முடிச்சா உபனிஷத்து சவுனகா தன்னுடைய ஆறாவது மந்திரத்தில் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட ஆத்மாவை எப்படி ரெகக்னைஸ் பண்றது அத பத்தி ரொம்ப அழகா சொன்னார் அந்த ஆத்மாவை உன்னுடைய இது பண்ணிக்கும் இந்த ஹிருதயம் எங்க இருக்கிறது அப்படின்னா உபனிஷத்து கன்க்ளூட் பண்ணி சொல்றது அது வந்து எல்லா விதமான நாடிகளுடைய மையத்தில் இருக்கிறது எதுவோ ஒடுங்கிறது எதுவோ அதுதான் அந்த ஹார்ட்ல இருக்கிறது எதுனா இந்த ஹார்ட் தான் மனுஷ் மனசோட கோலகம் இந்த மனசோட மைண்டோட இருப்பிடம் ஓகே மைண்டோட இருப்பிடம் அந்த மனசுக்குள்ள விற்திகள் வந்து கொண்டு போயின் இருக்கிறது அந்த விற்திகள் வந்து போகிறதுக்கும் தாட்ஸ் வந்து போறதுக்கு காரணமாக சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் அதனுடைய கான்சியா தாட் கிடையாது வித்தவுட் கான்சியஸ் நோ தாட் வித்தவுட் தாட் கான்சியில் எழுகின்ற எண்ணங்களும் அதுதான் ஆதாரம் என்னுடைய கான்சியத்தில் இருக்கிறது அந்த மனசு ஹிருதத்தில் இருக்கிறது அதனுடைய உபரிஷம் ரொம்ப அழகா சொல்லிருக்கிறது இந்த நாடுகள்லாம் சங்கமமாகற மைய பகுதி எதுல என்ன சொல்ற எண்ணங்கள் வந்து போகும் எண்ணங்கள் வந்து கிடையாது அதனால எவ்ரி தாட் இது இலயூமேட் பண்ணி பிரகாசப்படுத்த மாதிரி குடியரசு தினத்துக்கு அப்படி வச்சார் இருக்கணும் அவர் ஒரு சோல்ஜர் வருவான் அவன் சல்யூட் பண்ணுவான் இருக்க முடியாது அவன் அவன் போயிடுவான் அடுத்த சோல்ஜர் அவன்யூட் பண்ணுவான் இவர் மாத்திரம் நம்ம ஊர்ல அது மாத்தான் உதாரணம் அடுத்த பிரசிட் நாலு பிரசிடெண்டே வச்சிருப்பான் பிள்ள இருக்கு மாத்திண்டியா ஒரிஜினல் பிரசிடெண்ட் ஒண்ணுதான் இருக்க முடியும் ஓகே சோல்ஜர் வந்து இப்பதான் இது எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருக்கு இது மாத்திண்டியா இருக்கும் இந்த சோல்ஜர் மாறின்ண்டியா இருக்கிறது தாட்டு அங்கே இருக்கிறது பிரசிடென்ட் அது ஆத்ம சைத்தன்யம் அது அதனால ஆத்மாக்கு ஒரு பேரு அத்தியா ஜனாதிபதிக்கு ஒரு பேரு அத்தியாடர் ஓகே ஐம் தைத்தன்யம் ஓகே அதனால ஒன்பதாவது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா இத சொல்றாரு நான் வந்து பிரகிருதி சச்சராச்சரம் அகம் அத்தான் நான் தான் லீடர் அப்படின்றத பகவான் சொல்றாரு அதனால எண்ணங்கள் வந்து போகும் அந்த எண்ணங்கள் இல்லாம கூட இது இருக்க முடியும் அதனால சாட்சி சைத்தன்யம் அகம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆறாவது மந்திரத்துல நம்ம வந்து நேத்திக்கு அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பண்ணி விட்டுட்டோம் ஓகே எப்படி இருக்கிறது இந்த மைண்ட் எப்படி இருக்கிறது தாட் எப்படி இருக்கிறது கிருதயம் எப்படி இருக்கிறது அதனுடைய மையப்பகுதி எப்படி பண்ணி கண்டுபிடிச்சு விட்டுட்டோம் இப்ப நம்ம அதுக்குள்ள மந்திரத்துக்குள்ள போய் பார்க்கணும் என்ன சொல்றது மந்திரம் ஆறாவது மந்திரம் அப்படின்னா ரெண்டாவது முண்டக்க ரெண்டாவது கண்டா ஆறாவது மந்திரம் என்ன சொல்றது நாட்டியா சம்ஹதாக ஓகே ஹிருதயம் எங்க இருக்கிறது நாடிகள் தான் சங்கமாகின்ற கூடுகின்ற அந்த இடத்தில் சம்ஹதா சமூக சென்டர் மையம் ஓகே மையம் நாடிகளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கிறது அப்ப நாடுறது ரொம்ப முக்கியமான சிஸ்டம் இன்னும் இன்னும் கண்டுபிடிக்கல சயின்ஸ் பண்றது என்ன இதெல்லாம் நம்மளுடைய கொடுத்துட்டு போயிட்டாங்க வேதத்துல எல்லாமே இருக்கிறது அதனால நோய் நாடி முதல் நாடி அப்படி சொன்ன தமிழ் புலவன் பண்ணிய நமக்கு ஒரு பக்கம் வலி இருந்துட்டே இருக்கும் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிய ஓகே நெரூர்ல அந்த பெரியவர் பார்த்த உடனே இவர் பிடிச்சு உடம்புல எல்லா வியாதையும் சொல்லிட்டா பரம்பரை வைத்தியர் மெடிசன் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடுச்சு வெரி ரேர் வெரி ரேர் அப்போ அந்த நாடி பாக்கிறது நாடின்றது நரம்பு இல்ல நரவு கிடையாது சேர்ந்தது சேர்ந்தது படிக்கிறது எத்தனையும் சேர்ந்தது ஓகே சூக் இன்னும் டிராவல் பண்ணலை நாம வந்து அஞ்சு சரீரத்தையும் ஒரு அனலைசிஸ் பண்ணி டேட்டா கொடுத்து வச்சிருக்கோம் என்ன சொல்றது இது எப்படிப்பட்டது ஒரு எக்ஸாம்பிள் ஓமானது ஓமான சொல்லி ஓமேயத்தை விளக்கிறது ரத்தா இவகா அப்படின்னு எது போலையாம் இந்த தேர் சக்கரம் இருக்கும் அந்த தேர் சக்கரம் வந்து ஆறான கால்கள் ஓகே எல்லா காலம் அந்த ரிம்ல கோத்துருக்கும் நடுவுல அப் இருக்கும் சென்டர் பாயிண்ட் இந்த ஹப்ல எல்லா ஆறக்கால்கள் சேர்ந்திருக்கும் அது போல நாட்டியகா சம்முகதாக நாட்டியகா சமூகதாக எல்லா விதமான நாடி ஹிருதயத்தில் சங்கமாகிற அந்த ஹிருதயத்தில் தத்ரஹா அந்த ஏஷ சரத்தே ஹயத்தில் ஹார்டில் வித் இன் ஹார்ட் ஆத்ம சாட்சி சைத்தன்யம் அங்க பண்ணுவது போல இருக்கின்றது சேர்ந்தது மனசு வந்து சூக்ம சரீரத்தை சேர்ந்தது அதனால மனசு இருப்பிடம் கோலகம் அந்த மனசுக்குள்ள சாட்சி சைத்தன்யமானது பங்கன் பண்ணுவது போல இருக்கிறது ஏன்னா மைண்ட் தான் வந்து போகிறது இந்த தாட்டு தான் வந்து போகிறது இந்த தாட்டு வந்து போகிறத கான்சியஸ் வந்துட்டு போறதுன்னு சொல்றோம் சாதாரணமா மைண்டில் இருக்கிற எண்ணங்களை கான்சியஸ் சொல்லிட்டு இருக்கும் ஜென்ரலா எப்படி சொல்றோம் அந்த குமாரமங்கலம் இருக்கிற ஐசி வார்டில் சேர்த்துட்டாங்க என்ன ஆயிட்டாரு அவரு கோமா ஸ்டேஜ் ஆயிட்டாரு அதனால அவர் என்ன ஆயிட்டாரு அன் கான்சியஸ் எவ்வளவு பாருங்க வந்து அங்க ரிசால்வ் ஆயிடுச்சு அதனால நம்ம சாதாரணமா கலோக்கியா நம்மியஸ் அன்கான்சியஸ் சொல்லுவோம் ஓகே அது வேற இந்த யோகா வேற கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் சப் கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும்போதே தப்புன்னு தெரியுதுக்காக சொல்றோம் அதனால இந்த இது இருக்க உபனிஷத்தை என்ன சொல்றது நெக்ஸ்ட் பாயிண்ட் சரி இது எப்படி சொல்ல முடியும் இந்த மனசுக்குள்ள ஆத்ம சைத்தன்யம் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க சைத்தன்யம் வந்து ஆத்மா மனசுக்குள்ள இருக்குன்னு வச்சுப்போம் நீங்க சொல்றபடியா வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க ஆத்மா சர்வகதாட் ஆத்மா கான்சியஸ் பீங் சொல்றீங்களா இப்ப என்ன சொல்றீங்க கான்சியஸ் அப்படி சொல்றீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஆல் பர்வேடா இன் தைண்டா ஓகே அதனால எது சரி சொல்லுங்க ஆத்மா இஸ் ஆல் பர்வை ஒன்னு சொல்லணும் சொல்லும் போது இவர் ஆத்மா கூட இவர் மைண்ட் கூட சேர்ந்தது என்ன பெருசா பெரிய கேள்வி கேட்டுட்டாடி ஓகே மைண்ட் ஆல்டுத்துக்கிறோம் சரி எதுக்கு மைண்ட் சொல்லணும் ஒரு கேள்வி கேட்டோம் இது மனசுல மாத்திர குறிப்பிட்டு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா சதா சர்வகோத்ரா பாசத்தே புத்தாவ பாசத்தே விட இங்க பிரகாசம் அதிகமா இருக்கிறது இப்ப வந்து உனக்கு உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாதான் ஒத்து பண்ணி இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்க இந்த ஒயர்ல வருது இல்லையா எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு நீ வேணா இப்படி பண்ணி கை வச்சு பாரு எல்லா இடத்துலயும் இருக்கிறது அதனால கரண்ட் இல்லாதது இருக்கு கரண்ட் அந்த ஒயர் முழுக்க இருக்கிறது இப்போ கரண்ட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு நீ இந்த இது இருப்பா இல்லையா அத போய் எங்க வைப்பேக் வந்து அந்த இடத்தை வந்து இருப்பிடமா காட்டுறது அது போல ஆத்ம சைத்தன் எல்லா இடத்துலயும் இருக்கிறது அதை நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த சுலபமா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹிருதயம் சொல்றது பேருபலப்தி ஸ்தானம் ஓகே எது உபலப்தி ஸ்தானம் ஹலயத்தில் இருக்க மைண்ட் ஓகே ஹிருக்க சென்டர் இருக்க மைண்ட் ஓகே அப்படி இந்த எப்படி பண்ணோம் இது லைட் எல்லா இடத்துல இருக்கு இந்த கை கை கை உங்களுக்கு கைக்கு இந்த கைக்கு ரைட் சைட்லயும் வெளிச்சிருக்கிறது இந்த கைக்கு லெப்ட் சைட்லயும் வெளிச்சது பாருங்க அப்போ ஏதாவது ஒரு மீடியா மூலியமா தான் லைட்டை பண்ணிருக்கிறது கையை தாண்டி கைக்கு அப்பாலையும் இருக்கிறது கையில் பிரகாசித்தும் கையை தாண்டியும் கைக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது ஓகே கையிலிருந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது கைக்கு அப்பாற்பட்டம் இருக்கிறது கைக்கு அப்பாற்பட்டம் கைக்கு வேறாக இருக்கிறது பிரகாசம் இருக்கும் பிரகாசகா இன்னொரு தடவை சொல்றேன் பிரகாசகா நீ இப்ப சொன்னதே சொல்லிருக்க ஷார்டா தெரிஞ்சுக்கிறது பிரகாசகம் சர்வத்திர அவ்வியம் அவ்வக்தா அன்மானிபெஸ்டோம் இருக்கிறது கையில வந்து மேனிபெஸ்டோம் இந்த லைட் நம்ம மேனிபெஸ்டோட அவன்ல இருக்கிறது அதனால சைத்தன்யம் சர்வத்திர அவதையே சாட்சி ரூபே சைத்தன்ய ரூபேன வியே அப்படியே நீங்க போட்டுக்கணும் யம் கான்சிய சர்வத்த அவ இரு சாட்சி சைத்தன்ய ரூபேனி பண்ணப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கிறதா ஜாயமான இந்த சைத்தன்யம் பல விதங்களில் தோன்ற மாதிரி இருக்கிறது பல விதமான நமக்கு அன் கான்சியஸ் இருக்குலியா நீங்க என்ன சொன்னீங்க அப்ப வந்து வந்து அதாவது இது து கேட்கிறது பானா அதுவே அதுவே சைத்தன்யமா சொல்றேன் ஓகே பாட் ஸ்பேஸ் கான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்பேஸ் சொல்றோம் ஸ்பேஸ் வரவங்க போகல இந்த பாட்டு இருக்கு பாட்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையா இருக்க பாருங்க இருக்குல்ல எப்படி இது பாட்டுக்குள்ள ஸ்பேஸ் பாட்டு ஸ்பேஸ் எப்படி சொல்ல முடியும் பாட்டு ஸ்பேஸ் எப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டு ஸ்பேஸ் எப்படி எப்படி சொல்ல முடியும் இது ஒன் லிட்டர் பாட்டுன்னா ஒன் லிட்டர் ஸ்பேஸ் ஒன்ிட்டர் பாட்டு எதோ அந்த பாட்டு ஸ்பேஸ் ஓகே பாட்டு ஸ்பேஸ் இது பாட்டு பண்ணும்போது பாட்டு ஸ்பேஸ் உருவாகிறது கரெக்டா பாட்டு ஸ்பேஸ் பாட்டு இப்படி டமாண்ட் உடஞ்சிருச்சுன்னா பாட்டு ஸ்பேஸ் மர்கயா பாட்டு ஸ்பேஸ் சொல்ற வார்த்தை பாட்டு போயிடுச்சா பாட்டு வருது பாட்டு போது பாட்டுக்கு நீ சொல்ல அப்படி சரியா புரிஞ்சுக்கும் அதனால ட்ரிங்கிங் வாட்டர் டிரிங்கிங் வாட்டர் வாக்கிங் மேன் வாக்கிங் மேன் அர்த்தம் வாக்கிங் மேன் இந்த மனுஷன் பண்றது வாக்கிங் மேன் ஓகே ட்ரிங்கிங் வாட்டர்னா குதிரை குர்ற யானை அறமண அது வராது இந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங் இல்லை டிரிங்க் பண்றது அது அது அப்படியேதான் இருக்கு சிவனே இருக்கும் ரன்னிங் நோஸ் இப்ப ஒரு குழந்தா இப்படி ஓடிண்டா இருக்கும் இந்த வத்சா மாதிரி ஓகே வத்சா ஒரு குழந்த வந்தது ரெண்டு வயசுல கொண்டு போய் பத்மா நான் அந்த குழந்தைய ஒரே பாராட்டு பாராட்டு பாராட்டினேன் அவன் அம்மாவுக்கு வந்தது சந்தோஷம் ஒருத்தர் தான் பாராட்டினீங்க ஸ்கூல்ல டெய்லி ரிப்போர்ட் அனுப்புறாங்க குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாது பிஹெசி பண்ற குழந்தையா அது ஓடுற குழந்தைக்கு அவ ஓடித்தான் பண்ணணும் டீச்சர் மிஸ்ஸ அவ இப்படி உட்கார்ந்து பாலா அது ஓடிண்டே இருக்காது வயசுல போய் சேர்த்துட்டு ஓடாம இருடினாதான் குழந்த அது அதனால ரன்னிங் ரோஸ் அப்படியே இருக்க முடியாது இல்லாதது அதனால சரி சைத்தன்யம் வரது இல்ல போறதில்ல மனசுக்குள்ள எண்ணம் தான் வந்துட்டு போகிறது ஏவம் ஆத்மானம் தியாய் ரெகனை தியானிப்பாயாக ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா நகிம் சித்தி சிந்தையே நீ ஆத்மாவே சிந்தனை பயணம் செய்ய வேற எதிலையும் எண்ணி பார்க்காதே எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமா இருக்கணும் என்றும் அவன் ஸ்வரூபத்தில் இருக்கணும் அதுதான் நிதித்தியாசனம் ஓகே அப்படி நாம எவ்வளவு நேரத்தில் இருக்கோம் பஜனையில் கூட சில சமயம் பேக் பின்னாடி போயிட்டு வந்துடும் பாட்டு பாடும் போனதுல சன்மானம் சரியாக கொடுக்கல இந்த பாட்டு படும்போது ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வந்திருக்கும் பாகவதற்குதா அதனால எண்ணி எண்ணி பார்க்கணும் இவன் இதை எண்ணி பார்க்கிறான் என்ன எண்ணி பார்க்கறத அதை சிந்தனை பண்ணி பாருன்னு சொன்ன பகவானை பிரம்மத்தை சிந்தனை பண்ணி பாரு தியானத்துல இல்லையா எனக்கு தியானத்துல ஆனந்தம் வரா மாதிரி இருக்கிறது பேருக்கு நமக்கு எல்லாம் கிடையாது நம்மளாம் வேதாந்தி இந்த சிலமி ரொம்ப டீப்பா தியானம் பண்ணிருக்கு சில சமி தியானத்திலே எனக்கு ஆனந்தம் வருதே சார் வந்து போயிடும் பேசுறீங்களே ஏதோ எனக்கு எப்பயோ கிடைச்சிருக்கு வரும்போதே போயிடும் சொன்னீங்கன்னா எது வருமோ அது போகும் வந்தது போகும் இது வந்து பெரிய இதுல வந்து பொண்ணு எடுத்துக்கலாம் எழுதிக்கங்க ஒரு கோல்டு வாங்கி ஜிஆர்டி வந்தது போகும் எது வருதோ போகும் ஓகே ஓகே எது போகாததோ அது அப்படியே இருக்கும் அதனால தியானத்துல என்ன பண்ணும்னா இங்க ஆத்ம தியானம் பண்ணணும் வந்து போகாத இல்ல வந்து போகின்ற எண்ணங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற கான்சியஸ் சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யத்தை நீ தியானத்தை பண்ணணும் அதனால என்ன பண்ண சொல்றாரு இங்க ஏவம் ி மே இது போல இப்ப நம்ம இது அந்த மாதிரி வேதாந்திக் தியானம் பண்ணும் தியானம் அது ஒரு ஆப்செக்டா பண்ணிடக்கூடாது திருப்பி தியானத்தை அந்த ஆத்ம சைத்தன்யம் அகம் அப்படின்னு தியானம் பண்ணணும் சாட்சி சைத்தன்யம் பிரம்மம் அகம் அப்படின்னு ஆத்ம தியானம் பண்ணணும் ஓகே அதுக்கு எப்படி பண்றது அதுக்கு எப்படி டெக்னிக் என்ன இந்த தியானம் பண்றதுக்கு தனுடைய துணை மூலியமாக இந்த தியானம் பண்ணலாம் சொல்லுங்க சொல்றாரு கவலைப்படாத சொல்றாசகா பிரணவகா தத் ஜபகா ததார்த்த பாவனம் இது நீ ஜபம் பண்ணு அங்கே பிரம்மம் மாண்டூக்கிய உபநிஷத்து சொல்றது உபனிஷத்து முண்டக்க உபனிஷத்துல ஓமி தியாயத்த ஏவம் ஓம ஏவம் அதி மேனர் இந்த மாதிரி அந்த மாதிரி மெடிடேட் பண்ணி இந்த ஓம்கார தியானம் பண்ணும் ஓம்காரன் டபுள் ரோல் பண்றது ஒண்ணு வந்து சப்தம் மற்றொன்று அசப்தம் ஓம்கார சப்தமாகவும் அசப்தமாகவும் இருக்கிறது ஓகே அது வந்து எப்படி இருக்கிறது அது ஓம்கார ஓம் இப்படி ரெண்டுக்கு நடுவுல இடையில சைலன்ஸ் இருக்கு அந்த சைலன்ஸ் நீ மெடிடேட் பண்ணு ஓகே ரெண்டு ஓமுக்கு நடுவில் இருக்கிற அந்த சவுண்ட் பார்ட் அப்சர்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அதனுடைய சைலண்ட் பார்ட் இருக்க அதை அப்சர்வ் பண்ணணும் ஓகே அங்கானாம் அங்கானாம் அந்த அந்த மாதவ அங்கானாம் அங்கானாம் நான் அந்தரணே மாதவாத்தம் தெரியும் அப்புறம் ரெண்டு கோபி நடுவில் அது கிருஷ்ணா இது செகண்ட் லெவல் ஓகே கோபி அட்ராக்டிவ் தெரியும் செகண்ட் லெவல் என்ன ரெண்டு கோபி நடுவில் கைபிடிச்சு கிருஷ்ணா அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு எல்லா பக்கம் இது வந்து எப்படி செய்யும் சைலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் பிளாங்க்னஸ் இங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் பிளாங்க்னஸ் ஓகே அதனால டோட்டல் பிளாங்க்னஸ் சொல்லவே முடியாது யாராலையும் ஓகே டோட்டல் பிளாங்க்னஸ் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்போ ன் பேரு அழுதுலையா அதுக்கு பெரிய கிரீம் அதுல வந்து அந்த இது தெரியும் நதி தெரியும் அவன் அந்த வில்ல வந்து தூக்கி போட்டுருவான் அதெல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஸ்கிரீன் மாதிரி தெரியாது இவனுக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்குன்னு தெரியாது நீ படம் பார்க்கும்போது ஸ்கிரீன் தெரியுதா பாரு ஓகே பார்த்துட்டு கொஞ்சம் என்ன என்ன பார்க்கிறேன் கிளைமாக்ஸிங்ல வந்து இப்படி முறைச்சு பாத்துருக்க இல்ல ஸ்கிரீன் தெரியுதான்னு பாக்குறேன் அடி விடுவான் பை வாட் அவர் அதனால தயாரி சைலன்டா சேர்த்து அப்படி போட்டுருவார் மைண்ட் இஸ் மைண்ட்ஸ் எ கண்டுபிடிக்க முடியாது இருக்கிறது எம்டி மைண்ட் இருக்குறதுக்கு சொன்னோம்னா அதுல கான்சியஸ் அவேர்னஸ் இருக்கணும் பிளஸ் அவேர்னஸ் ஓகே அப்ப எம் டி கிடையாது அவேர்னஸ் தான் இருக்கிறது அது புரிஞ்சணும் அப்போ இந்த அவேர்னஸ் நீ ரெக்கனை பண்ணிக்கோ அவேர்னஸ் லிமிட்ல அவேர்னஸ் அவேர்னஸ் ஐ எம் ஓகே அந்த அவேர்னஸ் தான் நான் புரிஞ்சு அப்போ அவேர்னஸ் என்ன தமிழ்ல சொல்றது உணர்வு உணர்வு உணர்ச்சி எமோஷனல் பார்ட் மைண்ட் பார்ட் உணர்வு அதிஷ்டானம் உணர்வு தான் அகம் அவேர்னஸ் தான் அகம் வேதாந்திக்கு நிதித்தியாசன் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அகம் புரிஞ்சுக்கணும் நினைச்சு பண்ணக்கூடாது அப்படி இந்த ஓம வச்சு நீ வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணு அப்படி சொல்றே சரிப்பா இதெல்லாம் பண்றதுனால நமக்கு வருதே இது இது வந்து அவ்வளவு சுலபமான விஷயமா இருக்குது அவேர்னஸ் ரெக்கக்னைஸ் பண்ணேஷன் உட்காரும் போது அவேர்னஸ் தெரியுது தெரியும் வந்துட்டு போறது அது பழிச்சுன்னு தெரியும் அதுவும் நீ மெடிடேஷன் தெரியும் அதோடு உட்காராம இருக்கலாம் போலன்னு தோணும் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டீங்கன்னா அப்ப ஒரு உபத்திரம் வரும் ஆரம்பத்தில் கச்சாமி தாட் வரும் அது எப்படிப்பட்ட தாட் வரும் நெகட்டிவ் அது கூட பரவாயில்ல சில சமயம் தாட் வந்துடும் வெளியில சொல்ல முடியாது பண்ண வேண்டாம் அவேர்னஸ் கண்டுபிடிக்க பதிலாம் அங்க நமக்கு என்ன தோன்றதுன்னா கச்சாமிச்சான் தாட்டு வருது அந்த தாட்டுக்கு நடுவுல அவேர்னஸ் இருக்கிறது ரெக்கக்னைஸ் பண்றது கஷ்டமா இருக்கிறது அதனால குரு சொல்றாரு தம்பி உன் முயற்சி அவசியம் இருக்கணும் உன் முயற்சியோட சில பேரோட முயற்சி இருக்கணும் அது யாரு அப்படின்னா ஈஸ்வர கிரேஸ் இருக்கணும் அருள் இருக்கணும் ஓகே ஈஸ்வர அருள் இருக்கணும் அதுக்கப்புறம் யாருடைய அருள் இருக்கணும் சாஸ்திர அருள் இருக்கணும் சாஸ்திரம் பிளஸ்ட் பண்ணினா தான் சாஸ்திரத்தை கேட்க முடியும் சாஸ்திர அருள் இருக்கணும் மூணாவது அருள் யார் இந்த மூணு பேருடைய உங்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் ஆசைகள் அப்படி இது புரியும் அதனால ஓஹோ இப்படி தான் ஒரு ஐடியா இருக்கிறது உங்களுடைய தேடுதலானது வெற்றி அடையட்டும் என்னுடைய ஆசைகள் உங்களுடைய என்னுடைய ஆசைகள் அப்ப எதுல விடுதலை அடையணும் அப்படி உபனிஷா தமசக பாராயகா அப்படி சொல்றது தமசக பாராய கடல் கடல் எப்படி போய் பாத்தீங்கன்னா சில சமயம் அலை அடிச்சு அடிச்சு வருவான் ரசிக்கிறதுக்கா அவன் படுற அவஸ்தையும் கரையில இருக்க படுற அவஸ்தையும் அவன் சொந்தக்காரம் படுற அவஸ்தையும் பார்க்கணும் எண்ணி பார்க்கணும் அப்பதான் சம்சாரத்தினுடைய விஷயம் தெரியும் எப்படி வருவனா திருப்பி மேடம் கொஞ்ச நேரத்துக்கு மேல வருவான் தூக்கி போட்டாலும் அவர் எல்லா மந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு ரொம்ப பெரிய மகான் அவர் அரிதாஸ் கிரிசுவாமிகள் அதனால இது எப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் ஏம்பாடும் உம்பாடும் இருக்கிறது அப்படி போய் டிராபிக்ல மோஞ்சிட்டு இப்படி திருப்பி வந்து உக்காரத்துக்கு ஆயிடுறது அந்த டிராபிக் எக்ஸாம்ல நம்ம வித்ராய் பண்றதுக்கு நீ வந்து இந்த வந்து சப்தாக வரையும் அதனாலி பிளஸிங்ஸ் ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதம் தமசகம் பஸ்தாத் என்ன அந்த பிரம்மன் எங்க இருக்கிறார் இதுல அடைய வேண்டியது பிரம்மன் அடையணும் அதுதான் முக்தி இந்த கரையை கடக்கிறது பாராய அப்படின்னா அந்த கரையை கடக்கிறது அந்த பாராயண கரை எது கரை கரைன்றது பிரம்மன் மோக் பிரம்மத்தை அடையறத்தான் கரை பிரம்ம எங்க இருக்கிறது தமசக பசாத் தமசகண்ட் அறியாமை தான் அதனுடைய பசாத் எப்படி இருக்கிறது பியாண்ட் திரமன் எங்க உள்ளார் பியாண்ட் தறியாமைக்கு அப்பால் உள்ளவர் எவரோ அவர் அந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை நான் அடைந்தாகணும் ஓகே அப்போ இந்த பெரிய தடுப்பு சுவர் இருக்க அந்த வேலி எது இருக்கு எனக்கும் பிரம்மத்துக்கும் நடுல எது இருக்கிறது தடுத்து ஓகே அப்ப இந்த இக்னரண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கும் அந்த பிரம்மத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்போ இங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஆகாசத்துக்கும் அங்க உள்ள இருக்கிற கடைசியில் இருக்கிற ஆளுக்கு இருக்கிற ஆகாசத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இங்க ஒரு ஆள் சொல்றேன் அங்க ஒரு ஆள் சொல்றேன் நான் கேட்கிறேன் கேள்வி புரியல உங்களுக்கு இங்க இருக்கிற ஆளுக்கும் அங்க இருக்கிற ஆளுக்கும் ஆகாசத்துக்கும் ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கும் உங்களுக்கும் ஆகாசத்துக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு No distance. ஆகாசத்துலதான் இருந்துதான் அப்புறம் டிஸ்டன்ஸ் எங்க கேக்குறது ஜீரோ டிஸ்டன்ஸ் ஓகே அதனால இது தேச கால வஸ்து நோ டிஸ்டன்ஸ் ஓகே வித்வுட் டிஸ்டன்ஸ் அப்ப ஞானம் வந்துதுனா, அந்த நிமிஷமே தமசகா பறந்து போயிடும் அஜ்ஞானம் போய்டும். அஜ்ஞானம் போச்சுன்னா பிரம்ம சைத்தன்யம் ஆயிடும் செகண்ட் இந்த இருக்குது வெளிச்சம் இடத்துல வெளிச்சம் அதனால இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் டிஸ்டன்ஸ் மைனஸ் டிஸ்டன்ஸ் இருக்க முடியாது நாராயணன் கிட்ட இருட்டு தமசக போயிட்டு இந்த சூரியன் வந்து நாராயணன் காட்டுங்க ஒரு நாளும் பார்க்க முடியாது வெளிச்சல இருக்க முடியாது இதுல வந்து அங்கே ஓடுவானா அந்த மாதிரி அஜானம் ஓடி போயிடும் அந்த ஞானம் எதனால வரும் பிரமாண ஜன்யம் பிரமாண ஜன்யம் ஞானம் பிரமாண ஜன்யம் என்ன சாஸ்திர ஜன்யம் ஞானம் சாஸ்திர ஜன்யம் என்ன வாராந்திர வார வாரம் இந்த வகுப்புல சொல்றதுதான் சாஸ்திரம் பேரு அந்த சாஸ்திரம் தான் ஞானம் அந்த ஞானத்தை கிடைக்கிறது தான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஓகே இப்போ இது சொல்லி முடிச்சாச்சு திருப்பும் இந்த உபனிஷத்தை என்ன சொல்றதுன்னா இந்த மகா வாக்கியத்தை எக்ஸ்பிளனேஷன் பண்றது ஏழாவது மந்திரம் பாப்பா எஸ் சர்வக்னகா சர்வபி எஸ் ஐஷம மகிமாபுவீ திவ்யே பிரம்மபுரே ஹேஷமியாத்மா பிரதிஷ்டிதாம் ஓகே திரும்பவும் இந்த மந்திரத்துல மகா வாக்கியத்தை பத்தி சொல்றது ஜீவோ பிரம்மைவ நாபரா ஐக்கியத்தை பத்தி சொல்றது ரொம்ப அழகா சொல்றது முதல் வரியில வந்து பிரம்மத்தை பத்தி வளர்க்கறது அப்படி சொல்றது ஓகே சோ ஆம்னிஷியன் பிரின்சிபல் பிரம்மன் ஓகே கான்சியஸ்னஸ் இங்கு ஆம்னிஷன் ரெண்டு தடவை சொல்றது இங்க உபநிஷத்து இது சர்வக்னஹா சர்சோனிஷன் தெரிந்து கொள்பவர் தெரியாதது ஒண்ணும் கிடையாது பரமாத்மா ஒரே ஒரு ஆளுதான் வச்சுக்க முடியும் அந்த புக்கையும் அந்த பேர் சொல்லுவாங்க இருக்கான அந்த கடகாரன் எடுத்து கொடுக்கலையும் இந்த மந்திரம் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றது சர்வ வித்ய ஞானமய தபத் பிரம்ம சாய முதல் அத்தியாயத்தில் முதல் கண்டால ஒன்பதாவது மந்திர சொல்லப்பட்டிருக்கிறது அங்க பிரம்மத்தை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்ற இந்த பிரம்மன் தான் சர்வஜ பிரம்மன் சர்வபித்த பிரம்மன் தான் இந்த ஹோல் சிருஷ்டிக்கு உபாதான காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இங்க திருப்பி ரிப்பீட் பண்ண அதனால நான் என்ன சொல்ல போறேன் மொத்தத்துக்கு விளக்க போறதில்லை அந்த பழைய நோட்ஸ் பார்த்துக்குங்க அப்படின்னு சோ சர்வ வித்து அனைத்தையும் அப்படி அனைத்தையும் முதல்ல சொல்றது வந்து சாமானிய சாமானியமாக அறிந்து கொள்ளுதல் செகண்ட் சொல்றது விசேஷமாக அறிந்து கொள்ளுதல் சாமான்யமாக அறிந்து கொள்ளுதல் விசேஷமாக அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு பேரு ஓகே அதனால பிரம்மன் ஓகே எஸ்யா ஏஷகா மகிமா பூவி மஹிமா பூவி குலோரிய எப்படிப்பட்டது ஏஷகா இந்த பூமியில இருக்க என்னெல்லாம் குலோரியதோ அண்ட சராச்சரங்கள் அதெல்லாம் பிரம்மத்தோட இந்த சூரியன் பிரகாசிக்கிறது சந்திரன் பிரகாசிக்கிறது எண்ணற்ற கோலங்கள் இருக்கிறது அண்ட சராச்சரங்கள் இருக்கிறது புது புது கிரகங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அதெல்லாம் அந்த குளோரி பிரம்மன் இன்னும் அவன் சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியல எதனோட இருக்கிறது கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அதனால இந்த அண்ட சராச்சரங்கள் மாத்திர பாடி குளோரி அது பிரம்மன் பிரம்மன் கண்ணை திறந்தா எல்லாம் தெரியுது பெரிய ஒண்டர் நீங்க எப்படியாவது கண்ணை மூடி இப்படி பார்த்திருக்கலாம் கண்ணு திறந்தா தெரியுது எல்லாம் தெரியுது அந்த ஒன்றரை என்னையா நினைச்சிருக்கோம் எவ்வளவு ஒன்றரை வெளியில போயிட்டு திருப்பி அதே வீட்டுக்கு போறமே ஒன்றர் ஒன்றும் தவிர வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் பிரம்மனுடைய தோற்றமே அதுல தோன்றியது தோன்றியது அதனால பனிரெண்டாவது இது பனிரெண்டாவது மந்திரத்துல ரொம்ப அழகா இத முடிக்கிறார் இதுலயே வந்து மந்திரம் இருக்கம்மை பிரம்மை அமதம் பிரம்மத் பிரம்மம் தட்சிணச்ச உத்தரேனம் பிரம்மவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறதா முன்னாடி இருக்கிறது பிரம்மன் பின்னாடி இருக்கிறது பிரம்மன் வலது பக்கம் இருக்கிறது பிரம்மன் இடது பக்கம் அது சுவாமி சிவானந்த மகாராஜி ஒரு பாட்டை ஏற்றிருக்கார் ஒரு அப்படி சொல்றது எல்லா பக்கமும் பிரம்மன் தான் பிரம்மன் தான் அப்படிப்பட்ட அதனுடைய குளோரி புருஷகா ஏவகா இதம் விஸ்வம் கர்ம தப்போ பிரம்ம பராமிரம் எங்க கேட்ட இருக்கோ போன அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் ஓகே அதனால இதுல வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பிரம்மத்தை சேரும் புரியுதா அதனால எல்லா விதமான சகல விபூதிகளும் பிரம்மத்தை சார்ந்தது உன்னை சார்ந்தது இல்லை அதனால இதெல்லாம் சொல்லி பத்தாவது இந்த ஒரு மந்திரத்தை வளர்க்கறதுக்கு பத்தாவது அதிகா டெடிக்கேட் பண்றாரு கிருஷ்ணா ஓல் பத்தாவது அதிக விபூதி பத்தி சொல்றது ஓகே சோ நான் சொல்லிட்டே இருப்பேன் அர்ஜுனா அதுக்கு வந்து எல்லாம் மாலாவே மாலாது அதனால கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிற மாதிரி எதெல்லாம் சிறப்பா இருக்கிறதோ அதெல்லாம் நான் அதுதான் பிரம்மன் அப்படி புரிஞ்சுக்கோ விபூதி மத் சத்துவம் ஸ்ரீ மாத்தூர் ஜிதமேவ வா தத்தேதவாக்க சத்துவம் மம தேஜோ சம்பவம் எது எதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ குலோரியா இருக்கிறதோ அதெல்லாம் நான் தான் பிரம்மம் பரபிரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இப்ப இது கேட்டதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா என்ன செய்யணும் கவனமா கேளுங்க இவ்வளவு நேரம் சொன்னே அந்த பரபிரம்மம் வேற யாரும் இல்ல அது ஜீவாத்மா ஓகே ஜீவாத்மா இருக்கட்டுமே இல்லப்பா ஜீவாத்மா நீ தான் நானா நானா அந்த அண்ட சரசரம் சூரியங்களும் நானா நீ தான் ஜீவாத்மா நீ தான் சாட்சி சைத்தன்யம் ஆத்மாவாகிய நீ தான் சொல்ல அது இரண்டாவது வரையில சொல்லி முடிக்கிறது பரம ஐக்கியத்தை சொல்றது ஆத்மா பிரதிஷ்டிதா ஏஷ பிரதிஷ்டிதா ஓகே ஓ ஓ காட் ஓ லார்டு சொல்லும் போதே ஓ லார்டு இப்படிதான் பாப்பான் அப்படி சொன்னது என்ன அர்த்தம் பகவான் எங்கயோ இருக்கிறார் இறைவா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் பகவான் எங்கயோ இருக்கிறார் கூப்பிட்டு கூட அவர் உன் எத்தனை தடவை கூப்பிடுறேன் நீ எப்ப வருவாயோ எந்த களி தீர்க்க எப்ப வருவாயோ அப்படிலாம் பாட்டு எல்லாம் நீ எப்ப வருவா அது ஒரு பண்ண இப்பதான் வந்துட்டேன் பக்கத்திலே இருக்கேன்னு அதனால ம ஆலாபனம் பண்ணும்போது பேச பகவான் இங்க பக்கத்தில் இருக்கப்பேஷா ஆத்மா அது எப்படி இருக்கிறது ஆத்மாவாக இருக்கிறது உன் பக்கத்திலே உட்கார்ந்து சொல்றாங்களே அந்த ஜீவாத்மா தான் ஏஷகா ஓகே ஏஷகா புரோனிடாத்மா ஜீவாத்மா ரூபே வர்த்திய பிரம்மே புரே பிரம்மபுரே பிரம்மபுரி என்ன பிரம்மபுரம் புறம் இருப்பிடம் அந்த புறம் அது ராணிகள் இருக்கிற மகாதானபுரம் அது வேத பாடசாலை இருக்கிற இடம் ஓகே மகாதானபுரம் ராஜா வந்து மகாதானம் கொடுத்துட்டார் தானம் பண்ணிட்டார் ஓகே மகாதானபுரத்தில் வேத பாடசாலை பார்த்து அந்த குழந்தைகளோட பேசிட்டு இருந்தேன் அதனால பிரம்மபுரம்ன்றது பிரம்மபுரம்ன்றது பிரம்மத்தினுடைய இருப்பிடம் பிரம்மத்தினுடைய இருப்பிடம் பிரம்மத்தினுடைய இருப்பிடம் எது ஹிருதயம் ஓகே ஹிருதயம் என்ன மனசு மனசுயம் வெரி வெரி சிக்னிபிகண்ட் வேர்ட் இது எப்படி இருக்கு இந்த பிரகாசமான மனசுல தான் அந்த புனிதமான பிரம்மம் இருக்கிறது ஓகே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது ஓகே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கு தஞ்சை பிரகத சூரருடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அந்த கோபுரத்தினுடைய நிழல் வந்து கீழப்படுறதே இல்ல அது இல்லையா உள்ளர சுவாமி இல்லைன்னு வச்சுக்கோ எங்க இருந்தா என்ன இல்ல அப்படின்னா கோயில் சொல்ல மாட்டான் ஓகே அதனால சுவாமி இருந்ததுனால அந்த கோயிலுக்கு அவ்வளவு சிறப்பு எங்குமே சுவாமி இருக்கிறதுனாலதான் அதுக்கு புனிதமாக்குறது வேற ஒரு சிறப்பு இல்ல அதனால இந்த உடம்புக்குள்ள ஏன் புனிதம் இந்த உடம்பு உடம்பு தேவாலயம் ஏன் தேவாலயம் இந்த தேவாலயத்திற்குள்ள இறைவன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த உடம்பு தேவாலயம் காசி விஷ்ணு கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் தட்சிணாமூர்த்தி இருக்கும் அந்த பக்கம் வந்து துர்காதேவி இருக்கும் அந்த துர்காதேவி இது தெரியாது சுத்தி வந்து பிளாக் இருக்கும் அந்த துர்கைக்கு வேண்டா நினைச்ச மாதிரி நடக்கும் அதனால நான் எத்தனை வாரம் வந்தேன்னு எப்படி தெரியுது அதுலேயே அந்த ஆயில் ஊத்தி ஊத்தி கருப்பா இருக்கும் அதை அப்படி எடுத்து அந்த கோயில் சொத்துல ஒரு தடவை தருவான் இதுக்கு முன்னாடி யாரு பஸ்ட் தடவை சொல்ல முடியாது அது ஆதி அனந்தம் இல்லாதது மாதிரி வச்சுக்கோங்க தேவாலயமா வச்சுக்கோ இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் இறைவன் இருக்கான்ஷ சொல்லுவோம் என்ன பஞ்சகோஷ தாண்டின பிறகு உள்ள ஆத்ம சுவாமி உட்கார்ந்து இருக்கிறார் ஆத்மநாத சுவாமி என்னது அனுமானத்துக்கும் வராது புரிய இந்த மைண்ட் பத்தி அவங்களால சொல்ல முடியாது நம்ம ஆளுத்தையும் மையப்பகுதி சென்டர் போர்ஷன் அந்த சென்டர் போர்ஷன் இந்த தாட்ஸ் ஜாக்கிரதா எப்படி பண்றது பயன்படுத்திக்கிறது இந்த உடம்பு ஆபீஸ் பயன்படுத்திக்கிறதுக்கப்புறம் என்ன பண்றது நடுராத்திரி முடிச்சிருச்சு வெளியில வந்துடும் அடி கொடுத்து உள்ள அப்படியே போட்டு ஒரு அமுத்து அமுத்துவ அப்படியே வாய்ப்பு தூங்க வைக்கிறது நடுவில் வீழ்ச்சிக்காமத்துக்கணும் கோலகத்துல உள்ள அனுப்பணும் அதுக்கு என்ன பண்ண சரஸ்வதியும் இந்த நமக்கு அவன் அக்காவும் இதுல சம்பந்தம் இருக்கிறது எடுத்து எடுத்து வந்து படிச்சுன்னு வச்சுக்கோம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணா பூர்ணமுதஸ் பூர்ணிய பூர்ணமா பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹ